ஐ விஷ் யூ ஆல் ஏ மேரி கிறிஸ்துமஸ் உங்கள் யாவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நான் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா இரண்டாம் அத்தியாயம் முதல் இருபது வசனங்கள் அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கற்றளை பிறந்தது சீரியா நாட்டிலே சிரேனி எனப்பட்ட தேசாதிபதியாக இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தப்படி, குடிமதி பெழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசிப்பும் தான் தாவிதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைமியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மறியாளுடனே குடிமதி பெழுதப்படும்படி கல்லேயா நாட்டிலுள்ள நாசிரேத்தூரிலிருந்து யூதையா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தனது முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் அந்த நேரமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனம் கடவுள் அருளிய சொல்லா ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் Thanks be to God for His unspeakable gift டிசம்பர் 25 ஐந்து அன்று கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்தவ சபையின் நாள் காட்டி குறிப்பிட்டுள்ளது அது சரியான தேதிதானா என்று ஏராளம் விவாதம் உண்டு ஆனால் அது காரியம் அல்ல முதல் கிறிஸ்துமஸ் அன்று திருத்துவத்தின் இரண்டாம் நபர் மனு உருவெடுத்து உலகில் அவதரித்தார் என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை சருத்திரத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கி மு கிறிஸ்துவுக்கு பின் கிபி ஏடி என இரண்டாக பிரித்திருக்கின்றனர் சரித்திரமே அவரது சரிதைதான் ஹிஸ்டரி கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டின் குறிப்பிட்டதொரு நாளில் சிறப்பாய் நினைவு கூறுவதில் வேதத்திற்கு புறம்பானது ஒன்றுமில்லை நாட்களை சிறப்பாய் கடைபிடிப்பவன் கர்த்தருக்கென்று அப்படி செய்கிறான் நாட்களை சிறப்பாய் கடைபிடிக்காதவனும் கர்த்தருக்கென்று அப்படி செய்யாதிருக்கிறான் என்று ரோமர் பதினான்கு ஆறிலே வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவோ கொண்டாடாதிருக்கவோ எவருக்கும் முழு சுதந்திரம் உண்டு இவ்வித காரியங்களில் நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதிருப்போம் என்று ரோமர் பதினான்கு பதிமூன்றிலே ஒரு சத்தியம் உண்டு ஆனால் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் முக்கியம் கிறிஸ்தவ நாடுகள் சமுதாயங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படும் பலவற்றில் கிறிஸ்துமஸ் என்றாலே குடிவெறியும் களியாட்டும் தான் பெத்தலகையம் பாலகனுக்கு இது எவ்வளவு அவமரியாதே புத்தாடை உடுப்பதிலும் பல் சுவையுணவு அருந்துவதிலும் தவறேதுமில்லை ஆனால் இரையரசு என்பது உண்பதும் குடிப்பதுமல்ல அது பரசுத்தாவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது முதல் கிறிஸ்துமஸ் அன்று மேய்ப்பர்கள் பிள்ளையை குறித்த சங்கதிகளை எங்கும் பரப்பினார்களாம் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸ் காலத்தை தீவிர நற்செய்தி பணிக்காக நாம் செல்லவிடுவோம் பாட்டு பாடிக்கொண்டு கிறிஸ்தவ இல்லங்களுக்கே செல்வதை தவிர்த்து சேரிகளுக்கும் கிராமங்களுக்கும் தெரு மூலைகளுக்கும் சென்று கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை பறைசாற்றுவோம் மட்டுமல்ல அந்த மெய்ப்பர்கள் கடவுளை புகழ்ந்தும் துதித்தும் திரும்பினார்கள் என்று லூக்கா இரண்டு இருபதில் வாசிக்கிறோம் கடவுள் அருளிய சொல்லன்னா கொடைக்காக அவரை துதித்து உளமாற வாழ்த்தும் நாட்களாய் கிறிஸ்துமஸ் காலம் அமையட்டும் கிறிஸ்து வராதிருந்தால் நமது நிலை என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள் ஏழை பாலகனாய் இவ்வுலகில் உதித்த கிறிஸ்துவின் முதல் வருகையை சிறப்பாய் நினைக்கும் இந்நாளில் மன்னாதி மன்னராய் திரும்ப ராஜாவாய் வரப்போகிற அவரது இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தும்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது முதல் வருகையே அறியாதிருக்கும் ஏராளம் ஏராள மக்களை சந்திக்க நாம் தீவிரத்துச் செல்வோம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு மக்களினமும் மொழியினரும் முழங்கட்டும் வெளிப்படுத்தல் ஏழாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் எல்லாரும் சேர்ந்து பதினெட்டாம் நூற்றாண்டிலே லத்தீன் மொழியிலே யாரோ ஒருவர் இயற்றிய அந்த பாடல் இன்று நமக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல மொழிகளிலும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுங்கள் ஆசை ஆவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் ஏ பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தே சாஷ்டாங்கம் செய்ய சாஷ்டாங்கம் செய்ய வாரோம் சாஷ்டாங்கம் செய்ய வாரோம் ஏ கடவுள் அருளிய சொல்லுன்னா ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் பி ருகான் ஃபார் ஹீஸ் அன்ஸ்பீக்கபுள் கிஃப்ட் மகாபரிய தேவனே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் ரட்சகராக இவ்வுலகில் ஒரு பாலகனாய் உதிக்கச் செய்தீரே சொல்லி முடியாத உம்முடைய ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்முடைய பாதங்களுக்கு முத்தம் தருகிறோம் ஏசு கிறிஸ்து வராதிருந்தால் எங்களுக்கு ரட்சிப்பு ஏது எங்களுக்கு பாவ மன்னிப்பு ஏது எங்களுக்கு மீட்பு ஏது அவர் வந்ததால் அல்லவோ இத்தனை ஆன்மீக நன்மைகளும் எங்களுடையதாக மாறிவிட்டன மட்டுமல்ல வானாதி வானங்களும் கொல்லாத தேவாதி தேவனாகிய உம்மை அவர் எங்களுடைய சொந்த இரட்சகராய் மாறினதினால்தானே அப்பா பிதாவே என்று நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட முடிந்தது கிர்த்தாவே இன்னும் இவ்விதமான சிலாக்கியத்திற்குள் நுழையாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் வெளியே நிற்கிறார்களே அந்த மக்களை எல்லாம் நாங்கள் சந்திப்பதற்கு தீவிரித்து செல்ல எங்கள் கால்களை விரையச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அகில உலகத்திலும் நம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்று சிறப்பாய் கொண்டாடப்படுகிறது அத்தனை பேரும் உண்மையான அர்த்தத்தோடும் பொருளோடும் அர்ப்பணிப்போடும் இந்த நாளை கொண்டாட கர்த்தர் உதவி செய்வீராக மறுபடியுமாக முதல் கிறிஸ்துமஸுக்காக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தருளிய முதல் கிறிஸ்துமஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இந்த நாள் பிரியமானவர்களே உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் திருச்சபையாருக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்